உதாரணம் உங்களில் ஒருவரின் வீட்டு வாசலில் நிரம்பி ஓடும் ஆற்றில் ஒவ்வொரு நாளும் ஐந்து தரவை குளிப்பது போலாகும் என்று நபி சொல்லுல்ல அலிசல்ல அவர்கள் கூறினார்கள்